அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையிலே சி மனுவில் இந்திர தலைப்பு முழுமையான செயல் வால்டர் ஐசக்ஸன் அமெரிக்காவின் பிரபல தூதராக இருந்த கிசிஞ்சரை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் வின்ஸ்டன் லார்ட் என்கிற அதிகாரி கிசிஞ்சருக்கு அனுப்புவதற்காக நாள் ஒரு அறிக்கையை தயாரித்தார் ஆனால் அதை அனுப்பிய உடனே இதுதான் உங்களால் செய்ய முடிந்த சிறந்த வரைவா என்று கேள்வி கேட்டு கிசிஞ்சரிடமிருந்து திரும்பி வந்தது அந்த பதில் வின்சென்ட் லாட் வாக்கியங்களை செதுக்கி மீண்டும் சமர்ப்பித்தார் அதே கேள்வியோடு திரும்பவும் வந்தது இந்த முறை நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு திருத்தவே முடியாத அளவுக்கு செம்மைப்படுத்தி அனுப்பினார் அப்போதும் அதே கேள்வி கோபப்பட்ட வின்சென்ட் லாட் இதற்கு மேல் என்னால் செம்மையாக எழுத முடியாது என்று கிசிஞ்சருக்கு பதில் எழுதி அனுப்பினார் கிசிஞ்சர் நல்லது இனிமேல் நான் இதை வாசிக்க தொடங்கலாம் என்று கூறினார் ஆம் அறைகுறையாக எழுதுகையில் தேவையில்லாத எக்கச்சக்கமான சொற்கள் நம் அறிக்கையில் வந்து விழுந்து விடுகின்றன அதை மீண்டும் வாசிக்கும் போதோ கேட்கும்போதோ அவற்றில் எவை சரியானவை பயனுள்ளவை என்பது நமக்கு புரிகிறது இத்தகைய சிறந்த ஒரு பதிலை பெறுவதற்கு செய்யும் செயலில் முழுமையை நாம் பின்பற்ற வேண்டும் சிந்திப்போம் நம்முடைய பணிகளிலும் எல்லாவற்றிலும் முழுமையான ஒரு செயலை வெளிப்படுத்துவோம் நன்றி